ஸ்ரீ குருப்பியோ நம ஹரிஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு இருப்பதெல்லாம் இறைவனை இந்த தலைப்பை கேட்டவங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா அது எப்படி இருப்பதெல்லாம் இறைவனாக முடியும் மரம் இறைவனாயிடுமா எதிரில் இருக்கிற பன்றி ஆடு மாடு போன்றவைகள் எல்லாம் இறைவனாகிவிட முடியுமா மனிதர்களிலே கொலை கொள்ளை செய்கின்றவர்களெல்லாம் இறைவனாகிவிட முடியுமா எதன் அடிப்படையிலே இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது தெரியாததுனால தான் இந்த இறைத்தன்மைங்கிறது என்ன இறைவன்னா யார் அப்படின்ட்டு பெரும்பாலான மக்களுக்கு புரியறதே கிடையாது இன்றைய வகுப்பு மிக மிக முக்கியமான வகுப்பு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு கவனச்சிதழில்லாமல் சற்று அமைதியாக கேட்டுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் உன்னத பயணம் எப்படி முடியப் போகின்றது என்பது உங்களுக்கு புரிய வரும் ஏனென்றால் இங்கே மனித பிறவி எடுத்துமே அந்த மகத்தான இறைவனை அறிந்து கொள்ளாமல் மரணிக்கின்ற மனிதர்கள் ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகளுடைய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து முடிக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக அறிவை பயன்படுத்தி அந்த பரமனை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த அரிதான மானிடப்பிறவிக்கு வந்ததின் உண்மைத்தன்மையை பயனை அடைகின்றார்கள் அதனால் இந்த வகுப்பில் நான் சொல்கிறதே கொஞ்சம் கவனமாக கவனிச்சதழ் இல்லாமல் கேட்டு பழகுங்க வேறு எண்ணங்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஏறக்கட்டி வச்சுடுங்க ஏன்னா இங்கே பேச போகிற டாப்பிக்கே அந்த எண்ணங்களை உண்டாக்குகின்ற மனதை அடிப்படையாக இருக்கொண்டு தான் இங்கே பேச போகிறேன் நான் இன்றைய வகுப்பு ரொம்ப யதார்த்தமாக தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்கணுன்னு தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் நான் சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் வளவளப்பாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த வளவளப்பான விஷயத்தில்தான் நான் சொல்ல வர்ற விஷயமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும் போது மட்டும்தான் புரிய வரும் ஏன்னா இந்த விஷயத்தை காது கொடுத்து வாங்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை பொறுமை இன்னைக்கு பெரும்பாலான உங்களுக்கு இல்லை காரணம் என்னென்னா லைஃப்பில் பிஸி ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஒரு நேரம் வினாடி கூட நான் வீணாக்காமல் சம்பாதிக்க போகிறேன் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சாதனை செய்தவர்களெல்லாம் மிக மிக குறைவு என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இப்போ எல்லா ஜனங்களுமே தான் ஓடுறாங்க ஓட்டம் ஓட்டமாக ஓடுறாங்க என்னமோ தேடுறாங்க எதையோ அடைகிறாங்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்கிறாங்க கார் வாங்குறாங்கிறாங்க வீடு வாங்குகிறாங்கிறாங்க என்னென்னமோ ஆசாபாசங்களில் உழன்று கொண்டிருந்தால் கூட அவர்கள் மரணிக்கும் தருவாயில் எதை அடைந்தார்கள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் ஏன்னா சும்மா வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் செத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதெல்லாம் இந்த மனித பிறவி இது ரொம்ப அரிசான பிறவி அதாவது பகுத்தறிவு பரிமாணத்துல ஆறாம் பரிமாணமாகிய உயர் பரிமாணத்துக்கு வந்திருக்கிற பிறவி இந்த பிறவியில் நம்ம நம்மளை யாருன்னு விசாரிச்சு இந்த இறைவன் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான் இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக அறிஞ்சிக்க முடியும் அதனால் வகுப்பை வந்து நல்லா கவனத்தோடு கேளுங்க அதாவது எல்லையில்லாத சச்சிதானந்த சுரூபமாகிய பரபிரம்மம் பரமாத்மா எப்படி இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரியும் போது மட்டும்தான் இங்க இருப்பதெல்லாம் இறைவனை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும் இது நம் சனாதன தர்மம் போதித்த அளவுக்கு வேறு எந்த மதங்களோ சமயங்களோ போதிக்கவே கிடையாது ஏனென்றால் இந்த சனாதனம் என்றாலே மிக பழமையானது என்று அர்த்தம் இந்த தர்மம் நம்முடைய பாரத தேசத்திலே தான் வேரூன்றியது இதனுடைய மலர்ச்சி உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் அது பல்வேறு மதங்களாகவும் சமயங்களாகவும் மாற்றப்பட்டுவிட்டது ஆனாலும் எதை நம்முடைய தர்மம் கூற அந்த சாரத்தை விட்டுவிட்டு அந்த சாறு பிழியக்கூடிய அந்த சக்கையில் தான் அதிகமாக ஆர்வத்தை கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய மனித சமுதாயம் மிக மிக முக்கிய காரணம் கல்வி முறை என்றுதான் கூறப்பட வேண்டும் இப்போ நம்ம தர்மம் கூறப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பதெல்லாம் இறைவனே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எப்படி எல்லாமே பிரம்மமயமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இறைவன் ஒரு எறும்பாகவோ எதிரிலே தெரிகின்ற ஒரு மிருகமாகவோ மனிதனாகவோ இருக்க முடியுமா நாம் நினைத்து கொண்டிருப்பது போன்ற இறைவன் மேலுலகத்தில் எங்கோ இருந்து கொண்டு நம்மையெல்லாம் படைத்து காத்து ரச்சித்து கொண்டிருக்கின்றான் என்ற அளவா நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சர்வம் பிரம்மமயம் என்று சொல்லுகின்ற பொழுது என் எதிரிலே இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் எப்படி இறைவனாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இறைத்தன்மை இவ்வளவு பிரமாண்டத்தை படைத்துவிட முடியுமா எதிரில் இருக்கின்ற ஒரு குற்றவாளி ஒரு மிருகம் இறைவன் என்று கூறினால் அதனுடைய சக்தி இறைசக்திக்கு ஈடாகுமா என்பது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் எல்லோருக்கும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் இதை பற்றிய தெளிவான விளக்கம் யாருமே தெரிந்து கொள்ள தயாராக இல்லை என்பதனால்தான் இந்த சந்தேகம் நீடித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத அதே மனித மனம் கல்லிலே கடவுளை தேடுகின்றது தான் வழிபடுகின்ற கல்லிலே கடவுள் இருக்கின்றார் என்று அதிலே இறைவனை வழிபாடு செய்கின்றது பாறையை செதுக்கி அழகான விக்கிரகமாக வடிவமைத்த பிறகு அதை கடவுள் சிற்பமாக மாற்றிக்கொண்டு இதிலே அம்பால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது இதில் சிவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே விஷ்ணு செய்யப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் ஒரு விக்கிரக வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகின்ற மனிதன் எதன் அடிப்படையிலே அந்த விக்கிரகத்தை வழிபடுகின்றான் அந்த விக்கிரகத்திற்குள்ளே அணுவுக்குள் அணுவா இறைவன் இருக்கின்றான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்தின் உடல்களும் அணுவிலிருந்து தான் இவ்வாறு பெருகி வந்தது என்பதை அறிவியலும் ஆன்மீகமும் அன்றே ஏற்றுக்கொண்டது நம்முடைய மெய்ஞ்ஞானிகள் எல்லோருமே விஞ்ஞானிகளாகத்தான் வாழ்ந்தார்கள் இங்கு மெய்ஞானம் விஞ்ஞானம் என்ற தனித்தனி பாதைகள் கிடையவே கிடையாது இரண்டும் ஒரே மனிதனிடத்திலே ஒருமித்த மனநிலைகளே தான் வெளிப்பட்டவைகள் யாரெல்லாம் இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஜீவராசிகளையும் புறத்திலே தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் வெளியிருந்து நிறைய அனுபவங்களை சேகரித்து கொண்டு அதன் வாயிலாக இந்த உலகத்திற்கு கொடுத்ததுதான் அறிவிகள் யாரெல்லாம் அகத்திலே தன் உள்ளே இருக்கின்ற அணுவை ஆராய்ந்து கொண்டு அந்த அணுவுக்குள் அணுவாய் அந்த அகண்டமே அறிவாய் இருக்கின்றது உணர்வாய் இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொள்கின்றானோ அதுவே மெய்யியல் என்று நம் தர்மம் எடுத்துக் கூறுகின்றது ஆகவே இங்கு மெய்யியலாகட்டும் அறிவியலாகட்டும் இரண்டுமே அந்த ஏக அறிவின் வெளிப்பாடு அது எல்லையில்லாத மனித தேகத்தின் வாயிலாக அறிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் என்பதை நன்கு பகுத்தறிகின்ற மனிதன் மட்டுமே தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவினால் மனித சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்ய முடிகின்றது அத்துடன் தனக்கு கீழான அறிவுடன் வாழுகின்ற மிருகங்கள் முதல் கொண்டு தாவரங்கள் வரை நன்மை செய்ய முடிகின்றது ஆனால் அந்த பக்குவமான மனநிலை பெறாத மனிதன் அந்த தாவரங்களுக்கு கலை கொல்லிகள் மூலமாக கொடுமைகள் செய்து கொண்டு அந்த தாவரங்களை மேலும் மேலும் அதன் வாயிலாக பல்வேறு ஆதாயத்தை அடைய வேண்டும் என்ற ஆதங்கத்திலே வாழ்ந்து கொண்டு அதன் வாயிலாக பல உயிரினங்களை வருத்தி உணவாக்கி கொண்டு எவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஒரு அறியாமை மனிதனிடத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது அக்ஞானத்திலே மனிதன் வாழ்கின்றான் இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான பக்குவமான படிப்பறிவு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை எல்லோருமே பணத்தை நோக்கித்தான் ஓடுகின்றார்கள் அந்த பணம் என்பது மனிதனால் படைக்கப்பட்டதுதான் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அவல நிலையிலே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காணுகின்ற பொழுதுதான் எத்தகைய ஒரு உயரறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் தன்னுடைய உன்னத நிலையை உணர்ந்து கொள்ளாமல் மிருகத்தை விட கீழ்நிலையில் வாழுகின்றானே என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் இதுபோன்ற விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்கூற வேண்டியதற்காக எல்லா ஞானிகளும் வந்து போயிருக்கின்றார்கள் ஆகவே மகான்கள் இந்த மனித சமுதாயத்தை மாற்றுவதற்காக பல முறை வந்து போய் போய்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து வந்து போய்கொண்டிருப்பதினால்தான் இந்த உலகம் இன்னும் சரியானபடி இயங்கிக் கொண்டிருக்கின்றது எல்லோருடைய மனமும் கெட்டு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போகிவிடும் பொழுதுதான் இந்த மொத்த உலகமும் அழிவை சந்திக்க போகின்றது ஆக அந்த பேரழிவை நாம் அடைவதற்கு முன்பாகவே விழித்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் நாம் தவறு செய்து கொண்டு எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம் அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஒரு கல்லிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்திலே கடவுள் இருக்க முடியும் என்றால் எதிரிலே உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்ற உயிரினங்களிலே ஏன் கடவுள் இருக்க முடியாது அப்போ கடவுளுடைய தாத்யம் என்ன இறைவன் என்பவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விட்டது இதை நம்முடைய தர்மம் எத்தனையோ வகைகளில் எடுத்து கூறினாலும் அவைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய பக்குவமான மனநிலையும் இன்று பெரும்பாலானவர்களுக்கு இல்லவே இல்லை என்றுதான் கூறப்பட வேண்டும் ஆகவே நன்கு இந்த பாடத்திட்டத்தை புரிந்து என்ன கூற வருகிறது நம்முடைய சனாதன தர்மம் தர்மத்திலே கூறப்பட்ட இறைவன் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது இருப்பதெல்லாம் இறைவனை என்றால் நான் யார் என்று எவன் ஒருவன் இதை மிக மிக பொறுமையாக தன்னுள்ளே ஆராய்ந்து பார்க்கின்றானோ அவன் மட்டும்தான் இந்த சர்வம் பிரம்மமயம் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த ஏகாந்த இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி பரமானந்தத்திலே தெளித்து கொண்டிருக்க முடியும் என்பதை கூற சர்வம் பிரம்மமயம் இருப்பதெல்லாம் இறைவனை எப்படி எப்படி இருப்பதெல்லாம் இறைவனாக முடியும் எத்தனையோ அக்கிரமங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அறியாமைகள் தலைவிரித்தாடுகின்றது பேரறிவாகி அந்த எல்லையில்லா இறைவன் எப்படி இவ்வளவு அறியாமைகள் இந்த காரியத்தை செய்வானா கருணையே வடிவான அந்த கடவுள் இறக்கமே இல்லாமல் இது போன்ற சில காரியங்களை செய்வானா எந்த வகையிலே நான் இருப்பதெல்லாம் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது இதுதான் எல்லோருக்குமே பிரச்சனை அதாவது இங்கு இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் அது தெரிந்தால் தானே இருப்பதெல்லாம் இறைவன் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் நினைத்து கொண்டிருப்பது போல புராண கதைகளிலே ஏற்றி விஷயங்களைப் போல இறைவன் எங்கோ மேலே சொர்க்கத்திலே இருந்து அல்லது பிரம்மலோகத்தில் இருந்து அல்லது கைலாசத்திலே இருந்து அவன் அப்படியே கீழே இறங்கி பூமிக்கு வருகின்றான் சில காரியங்களை ஆற்றுகின்றான் மீண்டும் திரும்பி கைலாசத்திற்கு சென்று விடுகின்றான் என்பது போன்ற கதைகளெல்லாம் படித்துவிட்டு அதை கற்பனையாக மனதிலே வடித்துக்கொண்டு வழி வழியாக வம்சாவளியாகவே இதை மக்கள் மனதிலே திணித்து கொண்டு உண்மையான இறைத்தன்மை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியாத அவல நிலையில் இருக்கின்ற மனிதன் தான் இன்று இது போன்ற தவறான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் ஈவு இறக்கமின்றி மனிதன் வாழ முடிகின்றது என்றால் அதன் தன்மை என்ன இருப்பதெல்லாம் இறைவன என்பதை அறிந்து கொள்ள முடியாததுதான் காரணம் இங்கு ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே ஒரு அறிவு தாவரம் முதல் கொண்டு ஐந்து அறிவுக்கு உட்பட்ட மிருகங்கள் வரை அவையவைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவைகள் சரியாக வாழுகின்றன ஆனால் ஆறாம் அறிவாகிய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் இந்த ஐந்து அறிவுக்கு உட்பட்ட அத்தனை ஜீவராசிகளையும் ஆட்சி செய்து கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்து பல நன்மைகளையும் தீமைகளையும் இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றான் இதில் நன்மையை செய்கின்றவன் நல்ல மனம் படைத்தவன் தீமையை செய்கின்றவன் தீய மனம் படைத்தவன் இதைதான் நம்முடைய தர்மம் சுட்டிக்காட்டுகின்றது ஆக நல்ல மனம் தீய மனம் என்பது எப்படி உருவாக்கப்படுகின்றது அதனுடைய மூலம் எங்கிருந்து கிளம்புகின்றது என்று யோசித்து பார்த்தீர்களே ஆனால் அறிவு பரிமாணத்திலே ஒரு அறிவு தாவரமாக தொடு உணர்வை மட்டும் கொண்டு வாழுகின்ற தொட்டாஞ்சொருங்கி செடி முதல் கொண்டு மிக பிரமாண்டமான ஆழமரம் அரசமரம் போன்ற மரங்கள் முதல் கொண்டு அதனுடைய அறிவு பரிமாணத்தின் அடுத்த பரிமாணமாகிய புழு பூச்சிகள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் போன்றவைகள் எல்லாம் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புலன்களை கொண்டு இந்த உலக விசய சுகங்களை அறிந்து கொள்கின்றன உணர்ந்து கொள்கின்றன இந்த ஜீவராசிகளுக்கு இந்த புலன்கள் இயங்க வேண்டுமானால் அந்த புலன்களுக்கு உண்டான தன்மைகள் செயல்பட வேண்டுமானால் அதற்கு ஆதாரமான ஒரு அறிவு அதே உடலில் இருந்து இயக்கிக் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு உடல் புலன்களின் வாயிலாக இது இது இன்னது என்பதை அறிந்து கொண்டு அதன் தன்மையை அனுபவமாக்க அந்த உடல் இயங்குவதற்கு தேவையான உயிர் அதே உடலில் அறிவாக வெளிப்பட்டு அதை அறிந்து கொள்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக அந்த அடிப்படையிலே ஒரு சாதாரண தாவரம் தொடு உணர்வை மட்டும் தன்னிடத்திலே கொண்டிருப்பதினாலே அதை தொட்டவுடன் தன்னை சுருக்கிக் கொள்கின்றது யாரோ தன்னை தொடுகின்றார்கள் என்று அறிந்த அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி தன்னை சுருக்கிக் கொள்கின்றார் இதிலிருந்து அந்த தாவரத்திற்கு தொடு உணர்வு இருக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடிகின்றது இந்த அறிவு அதாவது நான் தொட்டவுடன் அது சுருங்குகின்றது என்பதை அறியக்கூடிய அறிவு என்னிடத்திலேயும் இருக்கின்றது யாரோ என்னை தொடுகின்றார்கள் ஆகவே நான் என்னை சுருக்கிக் என்ற அறிவு அதனிடத்திலும் இருக்கின்றது ஆனால் இந்த இருவேறு அறிவு பரிமாணத்திலே அந்த தாவரத்தின் அறிவு ஒரு அறிவு என்பதினாலே அது தன்னை தொடுவதை மட்டும்தான் அறிந்து கொள்ளுமே தவிர தன்னை யார் தொடுகிறார்கள் அவர்கள் என்ன கூற வருகின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நறுமணம் உடையவர்கள் என்பதையெல்லாம் மற்ற புலன்கள் இல்லாததினாலே அந்த தாவரத்தினால் அறிந்து கொள்ள முடியாது அதுவே அந்த அறிவு பரிமாணத்திலே சிறிது உயர்ந்துவிட்ட புழு பூச்சிகள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதீத புலன்களின் மூலமாக ஓ இவர் இன்னார் வருகின்றார் என்று தன் கண்களினால் பார்க்கின்றது ஓ இவர் எதையோ சொல்லுகின்றார் என்று தன் காதுகளினால் கேட்கின்றது ஓ இத்தகைய மனம் இந்த மலரிலிருந்து கிடைக்கின்றதே என்பதை நுகர்கின்றது மேலும் இந்த மலரிலே விடுகின்ற தேன் எவ்வளவு சோயாக இருக்கின்றது என்று ருசிக்கின்றது ஆக பிரத்யேக புலன்களை அடைந்துவிட்ட ஜீவராசிகள் எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை அந்த புலன்களின் வாயிலாக உருவாக்கிக் கொள்கின்றது இந்த உருவாக்கத்தின் விளைவு அந்த அனுபவத்திலே உண்டாகின்ற சாதக பாதகங்களினாலே சில விஷயங்கள் அந்த ஜீவர்களுக்கு நன்மையை பயத்துவிடும் சில விஷயங்கள் தீமையை பயத்துவிடும் அதாவது தேன் சுவையாகத்தான் இருக்கின்றது என்று அந்த தேனிலேயே அமர்ந்து கொண்டு மிகவும் ஆழத்திலே தேனை குடித்து கொண்டே இருந்தால் என்னாகிவிடும் அந்த தேனுக்குள்ளே விழுந்து அந்த வண்டு இறந்து விடுகின்றது அவ்வாறேதான் மதுரமான சுவையுடைய சர்க்கரை கரைசலையோ தேனையோ சுவைத்து தேனிற்குள்ளே விழுந்து இறந்து விடுகின்றது இதை நன்கு கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் தெரிய வேண்டும் அதாவது எதை அந்த புலன்களின் வாயிலாக நாம் அடைய விரும்புகின்றோமோ அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது என்று கருதினாலும் அதே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருள் நமக்கு அழிவையும் கொடுத்து என்பதை அறியாமையில் இருப்பதனால்தான் அந்த மிருகங்களும் பறவைகளும் புழு பூச்சிகளும் இறந்துவிடுகின்றன மதுரமான சுவையுடைய அவைகளினாலேயே பாதிக்கப்படுகின்றன ஆனால் இதைவிட சற்று கூடுதலான அறிவை படைத்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக மனம் படைத்த ஆறாம் அறிவு கொண்ட மனிதன் ஓ இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது ஆனால் இதுவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல எனக்கு ஆபத்தையும் கொடுத்து விடுகின்றது ஆகவே நான் இந்த விஷயத்தில் சற்று அளவாகத்தான் ஈடுபட வேண்டும் அதிகமாக ஈடுபட்டால் மாட்டிக்கொள்வேன் என்று புரிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவை கொண்டிருக்கின்றான் ஆக இதுபோன்ற நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வருகின்ற மனித இனம் அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்திற்கு வந்திருக்கின்றது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் செய்கின்ற செயல்கள் சரிதானா நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த செயலின் சாதக பாதகங்கள் எப்படி இருக்கும் இது நமக்கு நன்மையை பயக்குமா தீமையை பயக்குமா என்று ஒவ்வொரு விஷயமும் செய்வதற்கு முன்பாக அதனுடைய நன்மை தீமைகளை நன்கு பகுத்தறியக்கூடியவன்தான் ஆரறிவு படைத்த அறிவுடைய மனிதன் என்று கூறப்பட வேண்டும் அதை விடுத்து மிருகங்களை போன்றே அறியாமையிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டு புழுப்பூச்சிகளைப் போன்றே பறவைகளைப் போன்றே அறியாமையிலே ஆசையிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதன் பிறகு அது தவறு அதனால் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்று அல்லல் பட்டு கொண்டிருப்பது எத்தகைய ஒரு அறியாமையை மனிதனிடத்திலே காட்டிவிடுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மனித பிறவியிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவிலே இந்த நன்மை தீமைகளை சரியானபடி பகுத்தறுகின்ற பொழுதுதான் அந்த விசய சுகங்களிலே கிடைக்கின்ற நன்மை தீமைகள் நமக்கு புரிய வரும் அந்த அடிப்படை அறிவு சரியானபடி வளர்க்கப்படாததினாலேதான் இன்றைய மனித சமுதாயம் மனம் போன போக்கிலே மிருகங்களைப் போலே வாழ முயற்சிக்கின்றது <laughs> அதனால்தான் பெரும்பாலான <laughs> மனிதர்களிடத்திலே <laughs> இன்று <laughs> <laughs> ஈவு இறக்கங்களை நாம் பார்க்க முடிவதில்லை ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் தன்னுடைய உணவுச் சக்கரத்திலே தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்காக மட்டும்தான் ஒன்றை ஒன்று வேட்டையாடி உணவாக உட்கொள்கின்றன அவைகளுடைய பசி தாகம் அடங்கியவுடன் அவைகள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி எப்பொழுதும் போல அமைதியாக ஓய்வெடுத்துக் அல்லது உறங்கிக் இதை விடுத்து அவைகள் வேறு தேவையற்ற சிந்தனைகளையோ சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களையோ இதை பிற்காலத்தில் என்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலோ வாழ்வது கிடையாது ஆனால் இந்த மனித சமுதாயம் மட்டும்தான் தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவிலே எது தனக்கு சாதகமாக இருக்கின்றதோ அது தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றது என்று கருதுகின்றதோ அதையெல்லாம் தனக்கே உரித்தானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றது அந்த முயற்சியின் விளைவாகத்தான் ஐந்தறிவுக்கு உட்பட்ட அத்தனை ஜீவராசிகளையும் தனக்கு அடிமையாக வைத்துக் இந்த மனித சமுதாயம் அதன் அனுபவங்களை நாம் இன்று நேரடியாக பார்க்க முடிகின்றது கவனித்து பாருங்கள் அன்றைய சனாதன தர்மத்திலே வழிவந்த சான்றோர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் இன்று அந்த சனாதன தர்மத்தை மறந்த இன்றைய மனித சமுதாயம் எப்படி வாழ்கின்றது என்பதை சற்றே ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை கூறுகின்றேன் கவனமாக கேளுங்கள் இப்பொழுது நாம் எல்லோருமே பால் இந்த பாலோ பசுமாட்டிலிருந்து கிடைக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அல்லது எருமைப்பாட்டிலே இருந்து கிடைக்கின்றது என்பது தெரி வைத்திருக்கின்றோம் ஆக ஒரு விலங்கிடத்திலிருந்து கிடைக்கின்ற பால் நமக்கு ஊட்டத்தை கொடுக்கின்றது உற்சாகத்தை கொடுக்கின்றது என்பதனால்தான் அந்த பாலை நாம் அருந்துகின்றோம் ஆனால் அந்த பாலை கொடுக்கின்ற தாயாகிய பசு அல்லது தாயாகிய எருமை தன்னுடைய கன்றுக்குட்டிக்காகத்தானே அதை உண்டாக்குகின்றது தான் இன்று தன்னுடைய குழந்தை பசியாற வேண்டும் என்ற இயற்கையின் நியதிப்படி குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கு மடியில் பால் சுரக்க ஆரம்பித்து விடுகின்றது அந்த பால் சுரக்கின்ற சூழ்நிலையிலே அந்த குழந்தை பசியாரி முடித்தவுடன் அதாவது அந்த கன்று குட்டி பசியாறி முடித்தவுடன் அதற்கு பிறகு அதனுடைய மடி வலிக்கக்கூடாது அதிகமாக இருக்கின்ற பாலினாலே அது பாதிகப்பட பாதிக்கப்படக்கூடாது என்பதை நல்ல எண்ணத்திலே அறிந்து கொண்ட அன்றைய சான்றோர்கள் அந்த அதிகப்படியான பாலை கறந்தெடுத்து அதை தங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள் இப்படித்தான் அன்றைய மனித சமுதாயம் பாலை கறந்து வாழ்ந்து கொண்டிருந்தது தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருந்தது தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்கள் பசும்பாலை குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்தி வந்தார்கள் ஆனால் இன்றைய பாடத்திட்டங்களின் வாயிலாக ஏற்றி வைக்கப்பட்ட அறிவிலே இதை செய்தால் இப்படி சம்பாதிக்கலாம் அதை செய்தால் அப்படி சம்பாதிக்கலாம் என்ற சம்பாதிக்கக்கூடிய பணத்தாசையினாலே விவசாயம் எல்லாம் வியாபாரமாக்கப்பட்டதினாலே விளைநிலங்களெல்லாம் இன்று மாசுபடுத்தப்பட்டதினாலே எல்லாவற்றிலுமே பணமே பிரதானமாக பார்க்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே ஒரு காயும் சேயும் சந்தோஷமாக வாழ முடியாமல் கன்று குட்டியை தாயிடமிருந்து பிரித்துவிட்டு தான் மட்டுமே அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று அதனுடைய பாலை கறந்து வியாபார நோக்கத்திலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளைத்தான் என்று நாம் பார்க்க முடிகின்றது அதுபோலே மரங்கள் இயற்கையாக பூத்துக் குடுங்கி கொண்டிருக்கவைகளெல்லாம் இன்னும் நிறைய கொடுக்க வேண்டும் ஏன் இந்த மரத்திலே பத்து மாங்காய்கள் தான் விடுகின்றன பத்தாயிரம் மாங்காய்கள் விட்டால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமே என்ற ஆசையின் காரணமாக அவைகளுக்கு அதிக பழங்களை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்களை தூண்டக்கூடிய ரசாயன மாற்றங்களை வேரிலே கொடுக்கப்படுகின்றது இது ஒரு வகையிலே மனித சமுதாயத்தை சீரழிப்பதற்கு காரணமாகவும் அமைந்துவிடுகின்றது எல்லா விவசாயங்களும் இன்று விளைநிலங்களும் மருந்துகளினாலும் உரங்களினாலும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன அந்த உரமும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நம்முடைய உணவு சக்கரத்தை அழித்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத மனித சமுதாயம் தான் மட்டுமே நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலத்திலே இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் ஏன் செய்கின்றார்கள் எப்படி செய்ய முடிகின்றது என்று கேட்டீர்களேயானால் இறைவன் யார் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இதையெல்லாம் செய்ய முடிகின்றது என்று கூற வருகின்றேன் நான் ஆரம்பத்திலே கூறியது போல நான் வளவள என்று பேசிக்கொண்டிருப்பது போல தாங்கள் கருதுவீர்களேயானால் அது உங்களுடைய மனோவேகத்தை காட்டுகின்றது என்றுதான் கூறப்பட வேண்டுமே தவிர கூற வருகின்ற விஷயத்தை பொறுமையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய பக்குவமான மனநிலை தன்னிடத்திலே இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஏன் மனித சமுதாயம் இவ்வாறு சீரழிகின்றது தவறு செய்கின்றது தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து பார்த்தீர்களே வளர்க்கப்பட்ட முறை இன்றைய பாடத்திட்டங்களும் கல்வி சுயநலத்தையும் தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய வாரிசுகள் வளமாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் வளர்க்கப்படுகின்றதை தவிர இருப்பதெல்லாம் இறைவனே என்று நம்முடைய தர்மம் போதித்த விஷயத்தை கூறி வளர்க்கப்படவில்லை என்பதை கூறுவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இங்கு விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இருப்பதெல்லாம் இறைவனே என்று நம்முடைய தர்மம் எப்படி போதிக்கின்றது என்று கேட்டீர்களே ஆனால் அந்த எல்லையில்லாத இறைவன் பேரறிவாளன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் அறிவாய் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவனுடைய சக்தி வியாபகம் ஒரு அறிவு தாவரத்தை முதல் கொண்டு ஆறறிவு மனிதன் வரை அறிவாக வெளிப்பட்டு அந்த அறிதலின் வாயிலாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு அதில் கிடைக்கின்ற இன்பத் துன்பங்களை அனுபவமாக்கிக்கொண்டு ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்பதை அறிவுறுத்து கொண்டு தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு நான் எடுத்து கூற வருகின்றேன் ஆக அந்த பேரறிவாகிய எல்லையில்லாத அந்த உணர்வு இறைவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் இருக்கின்ற பொழுது தன் எதிரிலே இருக்கின்ற தாவரங்களுக்குள்ளும் அவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதுவும் நானும் இயங்குவதற்கு ஆதாரமான அந்த இயக்கதாரியாகிய இறைவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இங்கு என் உயிரைப் போன்றுதானே அதனுடைய உயிரும் இருக்கின்றது என்னுடைய உணர்வை போன்றுதானே அதனுடைய உணர்வும் இருக்கின்றது உணர்விலும் உயிரிலும் நாம் இருவரும் ஒன்றுதானே உடல் அளவில் தானே அது மரமாக இருக்கின்றது நான் மனிதனாக இருக்கின்றேன் அது மிருகமாக இருக்கின்றது நான் மனிதனாக இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்க முடியுமா உடல்கள் தான் வேறு தவிர உள்ளே இருக்கின்ற உயிரும் உணர்வும் ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்னொரு உடலுக்கோ உயிருக்கோ நாம் தீங்கு விளைவித்துவிட முடியுமா யோசித்து பாருங்கள் இதை எண்ணற்ற சான்றோர்கள் நம் சமுதாயத்திலே வந்து எடுத்து கூறினார்கள் நம்முடைய தமிழ் தர்மத்திலே திருவள்ளுவருந்தகை தன் ஊன் வளர்க்க பிறிது ஊன் உண்பானை எங்ணம் ஆளும் அருள் என்று கேட்கின்றார் இங்கு ஊன் என்றால் இந்த உடல் சதை என்று கருத வேண்டும் அந்த அடிப்படையிலே தன்னுடைய ஊனை தன்னுடைய சதையை தன்னுடைய உடலை வளர்ப்பதற்காக பிரிது ஊன் உண்பானே பிறதனுடைய சதையை தன்னுடைய சதையை வளர்க்க வேண்டும் என்று உண்பவனுக்கு எங்கிருந்து அருள் உண்டாகும் என்று கேட்கின்றார் எங் நணம் ஆளும் அருள் என்று கேட்கின்றார் அவனுக்கு எங்கிருந்து அவனுடைய அருள் ஆளுமை செய்ய முடியும் என்று கேட்கின்றான் புரிந்து முயற்சி செய்யுங்கள் இங்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் உணவு சக்கரத்திலே இயங்கி கொண்டிருக்கின்றன அவைகள் அவையவைகளுக்கு உட்பட்ட அறிவு பரிமாணத்திலே அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட புலன்களின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இதில் பிரத்யேக புலனாகிய ஆறாம் அறிவை கொண்ட மனதை கொண்ட மனிதன் மட்டும்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சாதகமான புலனை மனதை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார் அந்த சுயநலம் என்பது எதன் அடிப்படையிலே நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய சுயத்தை அறிந்து கொள்வதற்கான நலமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிவிலிருந்து ஐந்து அறிவுக்கு உட்பட்ட எந்த ஜீவராசிகளும் தன்னை யார் என்று தன் சுயத்தை அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனதை கொண்ட மனிதன் தன் மனதை கொண்டே நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது இறைவன் என்பவன் யார் என்றெல்லாம் விசாரித்து அறிகின்ற பொழுது தன்னுடைய சுயத்தை அறிந்து கொள்ள முடியும் அவ்வாறு தன் சுயத்தை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையில் நான் யார் என்று தன்னுள்ளே மனதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது நான் ஒரு அறிவிலிருந்து சிறிது சிறிதாக அறிவு பரிமாணத்திலே உயிர்ந்து கொண்டே வந்திருக்கின்றேன் அவ்வாறு நான் வெளிப்பட்டு உயர்ந்து கொண்டு வந்த உடல்களின் பல்வேறு தர வரிசையிலே பிரத்யேக உடலாகிய மனித உடல் எனக்கு கிடைத்தவுடன் தான் என்னுடைய ஆறாம் அறிவாகிய மனம் மிகப்பெரிய பிரகாசத்தை அடைந்திருக்கின்றது இந்த பிரகாசமோ எல்லையில்லாத அந்த பேரறிவின் பிரதிபிம்பம் அது இந்த உடலின் வாயிலாக எளிமையாகவும் ஏகாந்தமாகவும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது ஆக இதை கொண்டு நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றேனே இதில் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய என்னால் ஆக நான் எனக்கு நன்மை என்று கருதுபவை மற்றவைகளுக்கும் நன்மை செய்யுமா நான் தீமை என்று கருதுவதை மற்றவைகளுக்கும் தீமை செய்யுமா அவ்வாறெனில் நான் நன்மை என்று எதை கருதுகின்றேனோ அந்த நன்மை செய்யக்கூடிய செயலை மற்றவர்களுக்கும் நான் செய்யப்பட வேண்டும் நான் தீமை என்று எதை கருதுகின்றேனோ அதை மற்றவர்களுக்கும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பகுத்தறிவதற்காகத்தான் பிரத்யேக பகுத்தறிவாகிய மனம் நம்மிடத்திலே வளர்ந்திருக்கின்றது ஆனால் இந்த பகுத்தறிவை இதன் வளர்ச்சியை தவறான வழியிலே மனித இனம் இன்று எடுத்துக்கொண்டு தனக்கு எது சாதகமாக இருக்கின்றதோ அதை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் மற்ற ஜீவராசிகள் எதற்கும் கொடுக்கக்கூடாது அவைகளிடமிருந்து சுரண்டி நான் வாழ வேண்டும் என்ற கீழ்த்தரமான மனோநிலையை எப்படி பெற முடிந்தது அறிவு பரிமாணத்திலே சிறிது சிறிதாக வளர்ந்து வந்த பக்குவத்திலே கீழ்நிலையிலே உணவுக்காக ஒன்றை ஒன்று சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்த அந்த பக்குவ நிலையிலே அறிவு வளர்ச்சி மென்மையடையாமல் மனித உடல் கிடைத்ததினால்தான் இது போன்ற தவறான பாதையிலே மனிதன் பயணிக்க வேண்டியிருக்கின்றான் மனிதனாக பிறந்தவுடனே எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது வயது கூடி வர வர விசய சுகங்கள் உள்ளே கொடுக்கப்பட கொடுக்கப்பட மனம் விரிவடைந்து கொண்டே வருகின்றது அந்த மனதின் பிரிவு புத்திசக்தியை தூண்டி எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து அவ்வாறு சேகரித்து கொண்ட விஷயங்களை சித்தத்தினுள்ளே வைத்துக்கொண்டு மீண்டும் அதை அகங்காரமாக வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டிலே விளைகின்ற நன்மை தீமைகளை அனுபவமாக்கி இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக என்னிடத்திலே ஒன்று இருக்கின்றது அது எல்லையில்லாத அந்த பேரறிவின் அறிவு பிரகாசமே மனமாக ிகின்றது ஆக அந்த மனதை நான் சரியான வழியிலே பக்குவப்படுத்தி எது எல்லோருக்கும் நன்மை செய்யுமோ அதே மட்டுமே நான் நடைமுறையில் கொண்டு வந்து பல்வேறு நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் மட்டும்தான் அந்த மனதை மனதின் அடுத்த படிநிலையாகிய புத்திசக்தியை சரியானபடி புரிந்து அந்த புத்தியிலே சேகரித்துக்கொண்ட சித்தத்தை தெளிவாக வைத்து கொண்டு அந்த சித்தம் தெளிந்தவர்கள்தான் சித்தர்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த சித்தத்திலே சேகரித்துக்கொண்ட விசே சுகங்களிலே எது எனக்கு நன்மை செய்யுமோ மற்றவர்களுக்கு நன்மை செய்யுமோ அதை நான் இந்த உலகத்துக்கு கொடுத்து அதன் வாயிலாக என்னுடைய அகங்காரம் வெளிப்படுவதிலே அடுத்த படிநிலைக்கு மனிதன் உயர்கின்றான் அதிலே உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய சுயநலம்தான் இங்கு எல்லாமாக இருக்கின்றது நானே எல்லாவற்றிலும் உணர்வுமயமாக இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற உள்ளத்தை யார் ஒருவர் உணர்கின்றாரோ அவர்களுக்குத்தான் உள்ளம் பெருங்கோயில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் என்பது அறிய அந்த உள்ளம் என்ற பெருங்கோயிலே அந்த உள்ளத்தை கொண்டிருக்கின்ற உடலாகிய இந்த மனித தேகத்திலே அந்த அறிவை ஆன்மாவை எவன் ஒருவன் லயமாக்கி கொள்கின்றானோ அவன் மட்டுமே மனித பிறவியின் மகத்துவம் அறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அத்தகைய ஆன்ம லயம் தன்னுடைய உடலின் வாயிலாக மனித தேகத்தின் வாயிலாக தனக்கு கிடைத்த பிரத்யேக பகுத்தறிவின் வாயிலாக மனதின் வாயிலாக மனதை சிறிது சிறிதாக பக்குவப்படுத்திக் கொள்வதின் வாயிலாக நன்மை தீமைகளை பகுத்தறிவதின் வாயிலாக இந்த மனமே உள்ளமாக பிரகாசிக்கின்றது என்பதை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவன்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்றும் கூற முடிகின்றது ஆக எல்லையில்லாத பேரறிவாகிய அந்த இறைவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அறிவாய் உணர்வாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை பக்குவப்பட்ட மனதினால் அறிந்து கொண்ட மனிதன் மட்டுமே இருப்பதெல்லாம் இறைவனே என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது இந்த பக்குவத்திற்கு வராத மிருக அளவிலே மன வளர்ச்சி அடையாத மனித இனம் இன்றும் இறைவனை எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றது இறை கொள்கையை மறுக்கின்றது இறைவனை வணங்குபவன் காட்டுமிராண்டு என்கின்றது கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழுகின்றது சுயநலம் என்ற தன்னுடைய சுயத்தை அறிவதற்கு பதிலாக தான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று மனித உடலின் மீது பற்று கொண்டு அந்த உடலின் வாயிலாக பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகின்றது இந்த அறியாமை நீக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய தர்மம் அரிதான இந்த மனித பிறவியை கொண்டு அந்த மனித பிரிவிலே கிடைத்திருக்கின்ற மனதை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கொண்டு அந்த பரமனை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்பதும் தெரிந்து கொள்ள அந்த அடிப்படையிலே தான் இருப்பதெல்லாம் இறைவனே என்று நம்முடைய தர்மம் எடுத்து கூறுகின்றது அதை விடுத்து எதிரிலே இருக்கின்ற பன்றி இறைவனாகிவிட முடியுமா எதிரிலே இருக்கின்ற மரம் இறைவனாகிவிட முடியுமா என்ற கேள்விகள் கேட்பதை விடுத்து கல்லிலே கடவுளை பார்க்கின்ற பொழுது கல்லுக்குள்ளே இறைவன் இருக்கின்ற பொழுது உயிருள்ள உடல்களிலும் இறைவன் இருக்கின்றான் அவன் உணர்வாக இருக்கின்றான் அறிவாய் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த புத்திசக்தியை கொண்டு இறைவனை படைத்துக் கொண்டானோ இதுதான் இறைவன் என்று அவன் ஏற்று வைத்துக் கொண்டானோ எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டானோ அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே இவன் மேலும் மேலும் தன்னுள்ளே மனதை ஆராய்கின்ற பொழுதுதான் அந்த மனதின் ஒவ்வொரு படிநிலைகளையும் கடந்து இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக ஒன்று இருக்கின்றதே அது என்னுள்ளே இருந்து கொண்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதே அந்த ஏக அறிவே எல்லையில்லாத அந்த பேரறிவுதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த அறிவு பரிமாணத்தின் படிநிலையில்தான் மனிதன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதை கடந்து தன் உள்ளத்திலே அந்த உன்னத உணர்வினை உணர்ந்து கொள்கின்றான் அது தன்னுள்ளே அறிவாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றான் ஆக இருப்பதெல்லாம் இறைவனே என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை அறிய வேண்டுமானால் முதலில் இந்த இறைவன் என்ற ஒரு விஷயத்தை படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே ஒரு அறிவு தாவரம் முதற்கொண்டு ஐந்து அறிவு மிருகங்கள் வரை அறிந்து கொள்ளவே முடியாது அதை பற்றிய ஆர்வமும் அவைகளிடத்திலே கிடையவே கிடையாது எந்த ஒரு மனிதன் பிரத்யேக பகுத்தறிவை கொண்டிருக்கின்றானோ அவன் மட்டுமே அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியும் பொருட்டு இது நல்லது இது கெட்டது என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களை இந்த உலகத்துக்கு பல வகைகளும் செய்கின்றவன் தான் மனிதனிலிருந்து தெய்வீகத்தன்மைக்கு உயர்கின்றான் அவனை மணிவாசக பெருமானும் தன்னுடைய அறிவு பரிமாணத்தின் படிநிலைகளாக அழகாக தன்னுடைய திருவாசகத்திலேயும் தெளிவுபடுத்துகின்றார் அந்த அறிவு படிநிலைகளிலே புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் என்று அந்த அறிவு வளர்ந்து வருகின்ற படிநிலைகளிலே ஒவ்வொரு படிநிலையாக சுட்டி காட்டுகின்றார் ஆக மனிதனும் தெய்வமாகலாம் என்பது எதன் அடிப்படையில் கூறப்பட்டிருக்கின்றது என்றால் தன்னுடைய மனதை அறிவு பரிமாணத்திலே உயர்நிலைக்கு உயர்த்தி கொண்டு வருகின்ற பகுத்தறிவு கொண்ட மனிதன் நான் யார் இந்த உலகம் என்பது என்ன இறைவன் என்பது யார் என்பதை விசாரித்து அறிகின்ற பொழுதுதான் இங்கு இருப்பதெல்லாம் என்னுடைய மனோவியாபகத்திலே வெளிப்படுகின்றது அவ்வாறு வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த பேரறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதே அறிவு இந்த உடலின் வாயிலாகவும் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கின்றது அது உயிராக இந்த உடலினுள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் அறிந்து உணர்ந்து கொள்வதனால் தான் நான் எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது அதன் அடிப்படையிலே அந்த அறிவு மட்டுமே இருக்கின்றது அதுவே இறைவனாக இருக்கின்றது அதுவே எல்லோருள்ளத்திலும் உணர்வாக உணரப்படுகின்றது என்பதையும் உணர்ந்து கொள்கின்றான் ஆக இறைவன் என்பது நாம் எங்கோ புறத்திலே தேடி அழைந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல அது இந்த பூமி என்ற ஒரு கிரகத்தை விட்டு வேறு எங்கோ வேற்று கிரகத்திலே இருக்கின்றது என்பது போன்ற கற்பனைகளில் காணக்கூடிய ஒரு பொருளும் அல்ல அது ஏக அறிவாய் எல்லையில்லாமல் எல்லா உடல்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதிலே உயரறிவு பரிமாணத்திலே வந்த மனிதனிடத்திலே மட்டும்தான் மனமாக பிரகாசிக்கின்றது அந்த மனதினை சரியான வழியிலே பக்குவப்படுத்தி நல்மணமாக வளர்த்து வருகின்ற பொழுது அந்த மனம் தன்னுடைய அறிவு பரிமாணத்திலே சிறிது சிறிதாக உயர்ந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்ற உயரிய நிலைக்கு உயர்ந்து விடுகின்றது அந்த உள்ளத்தைத்தான் பெருங்கோயில் என்று கூறுகின்றார் பகவான் திருமூடம் ஆக மனமே ஆன்மா மனமே அறிவு மனமே குரு என்பதை அநேக ஞானிகள் இந்த உலகத்திற்கு வந்து அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே நன்கு புரிந்து நம்முடைய மனம் தூய்மையாக இருந்தால் இங்கு காணப்படுகின்ற அனைத்துமே நமக்கு தூய்மையாக காணப்படும் நம் மனம் கலங்கி கள்ளத்தனமாக இருந்தால் இங்கு காணப்படுகின்ற அனைத்துமே கள்ளத்தனமாகத்தான் காணப்படும் இங்கு பெரும்பாலான மனிதர்களிடத்திலே மனம் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருப்பதினால்தான் இது போன்ற தேவையற்ற விசே சுகங்களிலே கள்ளத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பவர்களையெல்லாம் கள்ளர்களாக பார்க்கின்றார்கள் அதுவே அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாகிய ஆறாம் அறிவிலே தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக மனதினை நன்கு விசாரித்து அந்த தெய்வீகத்தன்மையை யார் ஒருவன் அடைந்து விடுகின்றானோ அவனுக்கு தெரிகின்றது அந்த அறிவியை எல்லா உடல்களிலும் உயிராக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது உணர்வாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த அறிவே தான் ஒவ்வொரு உடலின் வாயிலாகவும் தன்னை உணர்ந்து கொள்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு எல்லையில்லாத ஏக அறிவே எல்லாவற்றிலும் நீக்கம் வர நிறைந்திருக்கின்றது அது அணுவுக்குள் அணுவாய் இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது அவ்வாறு அணுவுக்குள்ளே அணுவாக இறைவனை அறிந்து கொண்ட ஞானிகள் தான் அந்த அணுவினுள்ளே அசைகின்ற அந்த நடராஜரின் திருநடனத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் ஆகவே எல்லையெல்லா பேரறிவு அசைந்தாடுகின்ற திருநடனம்தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா மனங்களின் வாயிலாகவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றும் அவையவைகளின் ஏற்றி எண்ணத்திற்கு ஏற்ப இயங்கிக் கொண்டிருக்கின்றன எந்த ஒரு மனிதன் இந்த இயக்கத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை விசாரித்து விடை காண முயற்சிக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் தெரிகின்றது இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்பது ஆக எல்லாவற்றிலும் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற அந்த பேரறிவு பிரவாகம் என்னுள்ளேயும் நிறைந்திருக்கின்றது ஆகவே நானும் இறைவனே என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிகின்றது அதன் அடிப்படையிலே தான் அகம் பிரம்மாஸ்மி என்றும் கூற முடிகின்றது ஆகவே இருப்பதெல்லாம் இறைவனே எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கின்ற நானும் அந்த இறை அம்சமே ஆக இங்கே உடலளவிலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதையெல்லாம் மனதிலே ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே தான் இருக்கின்றது உள்ளத்திலே யாருக்கெல்லாம் தூய்மை உண்டாகிவிடுகின்றதோ அவர்கள் எல்லையில்லாத அந்த அறிவாகவே ஆகிவிடுகின்றார்கள் அவர்கள் அந்த இறைவனாகவே இருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த உள்ளத்தின் உயர் பரிமாணத்திற்கு எந்த ஜீவராசிகளால் வர முடியும் என்று கேட்டீர்களேயானால் மனிதனாக பிறந்த ஒருவனால் மட்டும்தான் அவ்வாறு உயர் பரிமாணத்திற்குள்ளே வர காரணம் எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத பிரத்யேக பகுத்தறிவாகிய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஆறாம் அறிவாகிய மனம் முழுமையடைந்திருக்கின்றது அந்த மனதிலே அந்த பேரறிவை முழுமையை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் தெரிகின்றது இந்த பூரணத்திலிருந்து பிரியும் பிரிக்க முடியாது அந்த பூரணமே எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட ஞானிகள் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச் சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி என்று உபனிஷத் மந்திரத்திலே உரைக்க ஆகவே முழுமையிலிருந்து எதை பிரித்தெடுத்தாலும் அங்கு எஞ்சியிருப்பது முழுமையே என்பதை யாரொருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனுக்கு மட்டுமே இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்பது தெரிய ஆகவே எல்லாம் இறை அம்சமே இறைசக்தியே இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அறிகின்ற பொழுது கல்லிலும் கடவுளை காண முடிகின்றது மரத்திலும் கடவுளை காண முடிகின்றது எதிரிலே இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் கடவுளை காண முடிகின்றது அவர்களுக்கு மட்டும்தான் காணும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமே என்று பாட முடிகின்றது ஆகவே இருப்பதெல்லாம் இறைவனே என்பது அறிவின் உணர்வின் அடிப்படையில் பார்க்க வேண்டுமே தவிர கொடுக்கப்பட்ட உடல்களின் அடிப்படையில் காண முயற்சித்தீர்களேயானால் மனதிலே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த அறிவை எல்லா உடல்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றது என்பதை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் இறை அம்சத்தை காண்கின்றார்களோ அவர்கள் அந்த அறிவில் உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் இருப்பதெல்லாம் இறைவனைகின்ற இந்த தலைப்பின் சாராம்சம் ஆகவே எல்லாவற்றிலும் அந்த இறைத்தன்மையை காணுங்கள் அதற்கு வேறாக இங்கு எதுவுமே படைக்கப்படவில்லை படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிலுமே அது உயிராய் உணர்வாய் அறிவாய் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆக எதிரிலே இருக்கின்ற மரத்தை மஞ்சள் தடவி குங்கும போட்டிட்டு அதை அம்பாலாக வழிபட்ட தர்மமும் நம்முடைய சனாதன தர்மம்தான் கல்லிலே கடவுள் சிலையை வடிவமைத்து அதை கோவிலே கர்ப்பகிரகத்திலே பூஜிப்பதும் நம்முடைய சனாதன தர்மம்தான் பார்க்கும்மிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமே என்று கூறியதும் நம்முடைய சனாதன தர்மம்தான் என்பதை கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஓம் தத் சத்